அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தை பார்த்து நிறைவு செய்துள்ளோம் அதனுடைய சாரத்தை இப்பொழுது பார்க்கலாம் ஒன்று முதல் ஐந்து குரட்பாக்கள் நேற்று நிறைவு செய்தோம் ஆறாவது குரட்பா தற்காத்து தற்கொண்டான் பேணி தகைசான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் தன்னை காத்து கொண்டு தன்னுடைய கணவனை காத்து கொண்டு வழி வழியாக பெரியோர்கள் கூறிய நலம் பயக்கும் கருத்துகளை சமூகத்தின் புகழை அறிஞர்களின் அந்த சொல்லை வாழ்ந்து காத்து சோர்வற்றவளாக விளங்குகிறவளே பெண் என்ற ஒரு கருத்தை இங்கே உபதேசிக்கிறார் இந்த மூன்றையும் முறையாக செய்யக்கூடிய பெண்ணுக்கு சோர்வு ஏற்பட வழியில்லை என்பதும் இங்கே உணர்த்தப்பட்டிருக்கிறது இந்த குரட்பாவில் மனைவிக்குரிய மாண்புகள் அதாவது நற்பண்புகள் நற்செய்கைகள் யாவை என மிகச் சுருக்கமாக பகரப்பட்டிருக்கிறது இல்லற நெறியில் கற்புடன் வாழ்வதால் ஏற்படும் புகழின் சிறப்பும் இங்கே உணர்த்தப்பட்டிருக்கிறது ஏழாவது குரட்பா சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை மனைவியை ஓரிடத்தில் வைத்து அவர்கள் தவறு செய்யாத வண்ணம் காவல் ஏற்பாடுகளை செய்து காப்பது என்ன பயனை தரும் மன நிறைவால் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும் பாதுகாவலே சிறந்தது ஆகும் என்று இக்குரட்பாவில் தற்காத்தல் அதாவது கற்பு உறுதியாக அந்த பெண்ணே நிற்பதின் சிறப்பு ஆனது கூறப்பட்டிருக்கிறது உபதேசிக்கப்பட்டிருக்கிறது உணர்த்தப்பட்டிருக்கிறது குரல் எட்டாவது பெற்றான் பெரின் பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு கணவனை போற்றி வழிபடும் பெண்ணானவள் சொர்க்கலோகத்துக்கு செல்லக்கூடிய அதாவது விண்ணுலகத்தில் சென்று வாழக்கூடிய சிறப்பை வாய்ப்பை நிச்சயம் பெறுவாள் தற்கொண்டானை பேணுகின்ற பெண் அடைகின்ற சிறப்பானது இங்கே உணர்த்தப்பட்டிருக்கிறது குரல் ஒன்பது புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை கற்பெண்ணும் புகழை விரும்புகின்ற மனைவியை பெறாதவர்களுக்கு தன்னை இகழ்கின்றவர்களுடைய முன்னிலையில் சிங்கத்தைப் போல பெருமிதமாக நடக்க இயலாது இதனால் தகை சான்ற சொற்காவாமையினால் ஏற்படும் குற்றம் குறைபாடு உணர்த்தப்பட்டது குரல் பத்து மங்களம் என்ப மனைமாற்றி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேரு நல்ல மாண்புகளை கொண்ட மனைவியே வீட்டிற்கு அல்லது கணவனுக்கு சிறந்த நன்மை அளிக்கும் திருமகள் என்று அறிஞர் கூறுவர் அவ்விருவருக்கும் அதாவது கணவன் மனைவி இருவருக்கும் சிறந்த அணிகலன் நற்பண்புகள் நிறைந்த குழந்தைகளை பேராகப் பெறுவதாகும் அடுத்த அதிகாரத்திற்கு அதாவது மக்கட்பேரு என்கின்ற அதிகாரத்துக்கு தோற்றுவாய் தொடக்கமும் இங்கே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது ஜகவீர பாண்டியனார் அருளி செய்த தொகை பொருள் குரல் ஒன்று மாண்புடைய மனைவியே நல்ல வாழ்க்கை துணை குரல் இரண்டு மணிமாட்சியால் வாழ்வு ஆட்சியாம் குரல் மூன்று இல்லவள் நல்லவளேல் எல்லாம் நலமாம் குரல் நான்கு கற்புடைய பெண் அற்புத திரு குரல் ஐந்து அவள் பெய்யென்றால் மழை பெய்யும் குரல் ஆறு உரிய பேணுவது அரிய தவம் குரல் ஏழு கற்பே உறுதியான காப்பு குரல் எட்டு பத்தினியை உம்பரும் தேவரும் போற்றுவர் ஒன்பது இழிவேல் எல்லாம் இழிவாம் குரல் பத்து புனித மனைவியும் இனிய மக்களும் பெரிய இன்பங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு